வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டு பிரெஞ்சு நாணயம் ஃப்ராங்க் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கலிபோர்னியாவில் பெருமளவு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் போக் அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் வாகனம் அறிமுகமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சென்னை கன்னிமாரா பொது நூலகம் ஆளுநர் சர் ஆர்த்தர் ஹாவலக் என்பவரால் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது விடப்பட்டது. தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு யூட்டா முப்பத்தி ஆறாவது மாநிலமாக அமெரிக்காவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் தனது புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தியது இதன்படி கிர்கிஸ்தான் சோவியத் ஒன்றியத்திற்குள் முழுமையான குடியரசாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பின்லாந்து ஹங்கேரி ருமேனியா ஆகிய நாடுகளின் மீது பிரிட்டன் போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டனில் ஏற்பட்ட பெரும் புகை மாசு பேரிடர் காரணமாக அடுத்த அடுத்த நாட்களில் பன்னிரண்டாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டு லட்சம் பேர் வரை உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் இருந்து அனைத்து மூன்று டச்சு மக்களும் வெளியேற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ்டிடி தொலைபேசி இணைப்பு சேவை பிரிட்டனில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மயிலாய் படுகொலைகள் தொடர்பான தகவல்களை லைஃப் பத்திரிகை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானுடன் நட்புறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஜென்டினாவில் இராணுவ ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இலங்கை அரசு யால்பானத்தை விடுதலை புலிகளிடமிருந்து தம் முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெற்கு ரஷ்யாவில் ரயில் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் குளிர் திரவை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்திருப்பதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிஜியில் ராணுவ புரட்சி மூலம் அதன் ராணுவ தளபதி மர்மா என்பவர் அரசை கைப்பற்றினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய மத்திய அரசில் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்த சிபு சுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு அவரது உதவியாளரை கொலை செய்த குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்டின் வான் பியூரன் அமெரிக்காவின் எட்டாவது அதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகாஜுதீன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வால்ட் டிஸ்னி அமெரிக்க இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வர்னர் ஐசன்பர்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஷேக் அப்துல்லா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மொஹிதீன் பேக் இலங்கை திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டபிள்யூ அமரதேவா சிங்கள பாடகர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பூமி தாய்லாந்து மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எஸ் டி சோமசுந்தரம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு மரவன் புலவு க சச்சிதானந்தன் ஈழத்து பதிப்பாளர் கல்வியாளர் அரசியல் ஆன்மீக செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரிகா இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தயாநிதி மாறன் இந்திய தொழிலதிபர் அரசியல்வாதி இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு ஆறுமுக நாவலர் ஈழத்தின் சைவ ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆல்பிரட் பேர்னட் பாசெட் பிரிட்டன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரவிந்தர் இந்திய ஆன்மீக துறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி தமிழக எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹுசைன் சாஹித் பாகிஸ்தானின் ஐந்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வீரசிங்கம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திலகநாயகம் பால் யால்பான கர்நாடக இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஆண்டு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது அரசுத் தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜே ஜெயலலிதா தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் சுரினாம் நாட்டில் குழந்தைகள் தினம் என்று உலக மண் தினம் மற்றும் சர்வதேச பொருளாதார மற்றும் சமுதாய முன்னேற்ற தன்னார்வலர்களின் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை